தாக மறுபடியும் இந்த ஆண்டிலேயும் பாடமன்றங்களை திருச்சபையோடு சேர்ந்து அனுஷ்டிக்க முடியாத நினைவு கூறும் எனக்கும் வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு நமது ஆண்டவராயிருஷ்ணனுடைய அன்பைப்பது இயலாத காரியம் அதற்காக ஆண்டவருக்கு நான் சோதனை செலுத்துகிறேன் நல்லவனுக்காக ஒருவன் மறிக்கலாம் நாம் நாம் பாதிகா இருந்தபோது கிறிஸ்து நமக்காக மறித்தபடினாலே தேவன் நமது மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படினான் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை நான் இன்று நேற்று தினத்திலிருந்து அன்றவருடைய அன்பை தியானிக்கும் போது அளவு அடங்காத நிலையிலுடைய உள்ளம் உடைகின்றது அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அரும்பெரும் படைப்புகளை படைத்த தேவன் அற்பு மனிதர்களாகி மேல் வைத்திருக்கிற மகாபுரிய கர்ஷனைக்காக அன்புக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக தேவன் என்னோடு சம்பாசித்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சில வசனங்கள் மூலமாக சொல்ல விரும்புகின்றேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பரவேசி நீங்கள் முந்தியில் தேவன் மூலம் கேள்விப்பட்டீர்கள் கேட்டீர்கள் அதைத்தான் நான் சொல்ல போகிறேன் ஆண்டவருக்கு மகிமை நூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஆண்டவராகியேசு கிரேஷனுடைய மரணத்தினால நிகழ்ந்த காரியங்கள் ஏராளம் தேவாலயத்தினுடைய திரைச்சலே மேலிருந்து கீழா வரைக்கு ரெண்டாக கிடைந்தது இது ஒரு சம்பவம் தேவனுக்கு மகிம உண்டாவதாக மகாபருஷுள்ள போய் தேவனை தரிசிக்க முடியாத அந்த தடை ஏசுவின் மரணத்தினால் நீக்கப்பட்டது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதுவரைக்கும் அதாவது மகாபுரிஷுள்ள பிரதான ஆச்சாரியன் கூட போகக்கூடாது வருடத்திற்கு ஒரு தடவை தான் அங்கே செல்ல முடியும் அதுகூட தன்னுடைய பாவத்திற்காக ஏழு தடவை ரத்தம் நடிக்க வேண்டும் ஜனங்களுடைய பாம்பனிப்பு ரத்தம் மறித்து விட்டு தான் உள்ளே போக வேண்டும் சரியா இல்லாவிட்டால் மறித்து போவார் மயமேண்டாவதாக திரைச்சொலை கீழேந்து கிளியல மேலே கிழிந்து விட்டது அண்டவராய் இயேசுடைய மரணத்தின் மூலமாக தேவன் பிரசலமாக இருக்கிற முகாபர் மனிதர்கள் பிரவேசிக்க முடியும் என்கிற அந்த நிலையை தேவன் இயேசு தன்னுடைய மரணத்தின் மூலமாக நமக்கு உருவாக்கி தடைகளை மாற்றினார் அன்றைடைய கிராமத்திற்கு மகிமே உண்டாவதாக நேரத்தில் உலகம் படைத்த சுஸ்திரெல்லாம் மறைந்து கொண்டதும் அந்தகாரம் உண்டாயிற்று தேவனுக்கு மகிமை ஓய்வு மங்கிவிட்டது என்று நாம் காணுகின்றோம் இதில் ஒரு சம்பவம் ஏ சுகேஸ் அதாவது தம்முடைய மரணத்தின் மூலமாக தம்மை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பரவிய கொடுப்போம் என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்கு மகிமே உண்டாவதாக இருப்பா பெ மனம் திரும்பிய அதனுடைய குறையை ஒத்துக்கொண்டு தேவ சுவரத்தில் லட்சியத்தில் செல்லும் போது அடியை நினைத்தோம் என்று வேண்டிக் கொண்ட அந்த கல்லலுக்கு இந்த வார்த்தை சொன்னார் என்று நாம் காணுகிறோம் என்ன காணுகிறோம் என்றால் யேசு கிரோட மரணத்திற்கு முன்னாலே அதாவது அந்த பரவேசு பாதாளத்தில் இருந்ததாக தெரிகிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த அதாவது ஜீவனை விட்டோடனே அவர் பரவேசிக்க பரவேசத்துக்கு போகவில்லை அவர் ஜீவனை விட்டோடனே பாதாளத்தில் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்று அப்போ சொல்ல பேரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எங்கே சென்றார் என்றால் அதாவது அவர் மறிக்கவில்லை அவருடைய ஆர்மா புய்ந்து எங்கே சென்றார் என்றால் காவலில் உள்ள ஆவிரியருக்கு பிரசங்கிக்கும்படியாக பாதாளத்துக்கு சென்றார் ஒன்று சோமாம் எட்டாம் நேரம் பதிமூன்று வசனங்களை வாசிக்கும் போது அதாவது சாமல் என்ற கேக்கள் மறித்து அவர் எங்கே இருந்தார் என்றும் எங்கே இருந்து ஏறி வருகிறார் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம் ஏவர்கள் பூதிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காணுகிறேன் சாமி வேல்தான் அங்கிருந்து ஏறி வருகிறார் என்று அறிந்து அவர் தரை மட்டும் குனிந்து வணங்கினார் தேவனுக்கு மயிம உண்டாவதாக ஏறி வருகிறவைக்கான விட நீங்கள் என்று தெரிந்த போது தேவனால் கைவிடப்பட்டு அங்கவாக்கிற என்ற சவுன் அங்கே விழுந்து பணிகின்றான் அப்படி என்றால் அதாவது அன்றாட மரணத்திற்கு முன்னால் பர்சுத்தவானியுடைய ஆத்மா பாதாளத்தில் இருந்திருக்கிறது தேவனுக்கு மயிம உண்டாவதாக அண்டவராகிய தேவனுக்கு மயிமை ஏறி வருகிறார் ஏறி வருகின்றார் என்னை நாம் காணுகின்றோம் ஏசுகிறேன் போது அவர் எங்கே சென்றார் என்றால் பாதாளத்திற்கு போய் காவலில் உள்ள அவர்களுக்கு பிரசங்கிட்டார் ஒன்று பேரும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வாய்க்கத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் இவர்கள் குறித்து காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்தவராகிய தேவன் அதாவது ஜீவனை விட்டோடனே அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆதிகளுக்கு பாதாளத்தில் போய் அங்கே இருக்கிற ஆதிகளுக்கு மகிழ்ச்சாவது இன்று என்னுடைய பரதேசியை இருப்பார் என்று அந்த கலரை பார்த்து சொன்னார் ரெண்டு மருந்து பனிரெண்டாம் அது காலம் ரெண்டு முதல் சில வசதிகளை வாசிக்கும் போது அப்போ சாய் பரிசுத்த போது அதாவது இப்பொழுது பரதேசி எங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிறார் பாருங்க அவர் அதனால் இந்த பரமேசுரைக்கு அவர் இங்கிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டதாக சொல்லுகிறது நாம் இங்கே காணலாம் அந்த மனிதன் பரவேசைக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது அவரை பற்றி தான் அவர் சொல்லுகிறார் அது வேறொரு மனிதனாக அவர் சொல்லுகிறார் தனக்கு பெருமை வேண்டாம் என்று அதை நான் என்று அவர் சொல்லாமல் பதினாலு வருஷத்திற்கு பின்னால் ஒரு மனிதனை அறிவு அவர் மூன்றாம் வார உரைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் எடுத்துக் கொள்ளப்பட்டு பரமேசுக்கு சென்றார் பரவேசி மூன்றாம் வாரத்தில் இருக்கிறது தேவனுக்கு மகிமே உண்டாவதாக அந்தவராக ஏசிய மயிபிறார் அந்தவராக தேவன் மௌனமடைந்தபடுகிறார் அதாவது பாதாளத்தில் இருந்த அந்த பூமிக்குள் இருந்த அந்த பிரசுத்தவான குடியிருப்பு மேலே போயிருக்கிறது மூன்றாம் வானத்தில் இருக்கிறது தேவனுக்கு மகிமே உண்டாவதாக அங்கேதான் என்னோட இருப்பார் என்று ஏ சுவாமி என்ற சொன்னார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எங்கே எல்லோரே கூட நான் இருக்கிற நான் போகிற அந்த பதவியேசி நீ இருப்பாய் பாதாளத்திற்கு அல்ல போவருக்கு மைமே உண்டாவதாக அப்போ அதாவது ஆவிக்குள்ளான அந்த பதவியை சென்றார் அங்கே வாக்கு கட்டாத வார்த்தைகளை பேசுகிறதை கேட்டேன் என்று சொல்லுகின்றார் ஆனால் அவர் அறிய முடியவில்லை அதாவது சரீரத்தில் இருந்தோமோ ஆவியில் இருந்தோமோ என்று பற்றி அறியவில்லை என்று அவர் சொல்லுகின்றார் தேவனுக்கு மகிழ்ச்சாவதாக அருமையாரோ அந்தவரால் யேசுகிருஷ்ண மரணத்தினால் நமக்கு கிடைத்திருக்கிற மேன்மலங்கள் அதாவது பார்ப்பிப்பாக இலட்சிப்பு பரிசுத்தீவியோ இந்த நிலை அழைகின்றவர்களுக்கு பரவேசையில் அவரோடு கூட இடம் கொடுக்கிறார் என்று நாம் காணுகின்றோம் அந்த பரவேசை போன்ற மூன்றாம் வாரத்தில் நாம் காணுகிறோம் தேவனுக்கு மகிழ்ச்சாவதாக ஆதி மனிதனாகிய ஆதாம் அதாவது தெய்வீக உறவு இழந்தார் அவர் ஒரு பழமேசு என்று தான் சொல்ல வேண்டும் ஏதோ கோட்டத்தை குறித்து எழுதியிருக்கும் போது அது பழமேசைக்கு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறது தேவனுக்கு மைந்திரண்டாவதாக அங்கே இருந்த மனிதர் தேவனுடைய கட்டளையும் வாக்கையும் மீறினபடியாக தோட்டத்தை விட்டு வெளியிலே துரத்தப்பட்டான் அந்த ஜீ உச்சத்திற்கு போகிற அந்த வாசலை சுடர் உழைப்படை கொண்டு காவல் காத்து அந்த மனிதனை வெளியே அனுப்பிவிட்டார் என்று நான் காணுகிறோம் தேவனுக்கு மகிழ்ச்சதாக அந்தவராய் ஏசகிரி சுவையின் மூலமாக அந்த இடத்தை நாம் அடையும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்த விசேஷம் பன்னிரெண்டாவது இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வாழ்க்கைகளில் வாசிக்கும் போது அந்தவராகி தேவன் சொல்லுகின்றார் அதாவது என்னுடைய மரணத்தினாலே ஒரு மனிதனுக்கு பாலம் ஆகிய இரட்சிப்பு உண்டு அவருக்கு ஓகே மாம்சம் ஜெயம் உண்டு இந்த ஜெயத்தை படுகிறவர்களுக்கு நான் மறுபடியும் ஏதோ தோட்டத்திலே இருந்த ஆதி மனிதனுக்கு வைத்திருந்த அந்த ஜீவ லட்சத்தின் கனியை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஏசுயின் மரணத்தினாலே நமக்கு கிடைக்க போகிற பாக்கியம் அதுவாக இருக்கிறது இங்கே சொல்லுகின்ற சொல்லுகிறது கேட்கிறவனுக்கு மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கருக்க கொடுப்பேன் இருந்து அந்த ஏழை தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த மனிதன் மீண்டும் செய்யப்படுகிறார்கள் அந்த கறி புசித்து எங்கும் சாகாமல் இருந்துவிடக் அங்கே உள்ள யாரும் போகாமல் ஒரு வெளியே தண்ணி விட்டு சுடர்வெளி பட்டயத்தை அங்கே வைத்துவிட்டு அருந்து நாம் காணுகிறோம் எவனுக்கு மைமருண்டாவதாக இப்பொழுது அந்த இடத்தை அல்லது அந்த பாக்கியத்தை அந்த கனியை புசித்து எங்கென்றும் சாகாமல் இறைவனோடு வாழும்படியான கிருமையை பரவேசில வைத்திருக்கிறார் தேவனுக்கு மயமேண்டாவதாக பரவேசின் மத்தியில் அந்த கனி இருக்கிறது ஏழை தோட்டத்தில் இருந்த அந்த கனி இப்பொழுது இருக்கிறது தேவருக்கு மயம் வேண்டாவதாக அப்படியான இந்த உலகத்தில் பாதைகளை வாழ்கின்ற மனிதர்கள் பாவத்தின் மேல் முடியாது மேல் தயம் பெற முடியாது சுகமாக அவருக்கு ஏசூல் ரத்தத்தினால் மாத்திரம் தான் விடுதலை உண்டு தேவனுக்கு மருமை பணியின் மூலமாக ஒரு மனிதன் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பற்றி ஜெயம்பரம் முடியும் என்று ஆண்டவராய் ஏசுவாமி சோழகின்றார் அப்படியான அதாவது தான் அவளுக்கு முன்னால பிரச்சனை கேட்ட முடியாது கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதியிலே ஏதன் தோட்டத்தில் இருக்கிற ஆதி மனிதர்களுக்கும் அதாவது கொடுக்கப்பட்டது ஒரே உபதேசம் தான் இந்த கடியை புத்திக்க வேண்டாம் என்று வேவருக்கு மகிமே அந்த உபதேசத்தை அந்த வார்த்தை மீறினபடிதான் அவர்கள் பார்வையாகிவிட்டார்கள் என்னென்ன காணுகிறோம் அதுபடி நாளை போதும் அந்த ஒரு கல்வாடிகளே நமக்காக ஜெயத்தை சம்பாதித்து ஜ இவர் ஏழோரிலே அதாவது அங்கே வருகின்றார் அவருடைய ஜெயம் உண்டு ஜெயம் பெற்றவர்களுக்கு பரமேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருத்தின் கனியை புசிக்க தருவார் அந்த கனியை புசிக்கிறவன் ஒரு காலம் சாக மாட்டான் அவன் எந்தெந்த தேவனோடு நீழு ஒழியால் வாழும் கருமையை பெறுகிறான் மரணத்தினாலே அந்த கருவை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் அதற்காக நான் தேவலை துணிக்கிறேன் அதற்காகத்தான் திருச்சபை எழுப்பப்பட்டிருக்கிறது திருச்சபையின் மூலமாகத்தான் நாம் அந்த நிலையை அடைய முடியும் அதற்காகத்தான் வைத்திருக்கிறேன் போக மாதிரி பிள்ளையை வாத்தியார் அடிக்கிறார் அதை ரொம்ப கண்டிக்கிறாரா பிள்ளை ஸ்கூலுக்கு போக வேண்டாம் என்று நிறுத்தி வைத்து முத்தாளர்களாகி நம்முடைய பிள்ளைகள் வாக்கிலே எத்தனையோ பெற்றோர்கள் எங்களுக்கு தெரிகிறோம் தேவலுக்கு மயிமை உண்டாவதாக பிள்ளைகளை பெற்றோர்கள் அதாவது வாத்தியார் கண்டிக்கிறாரா அந்த வாக்காளர் பிள்ளை போக வேண்டாம் வீட்டிலே இருத்துவிட அவர்கள் என்னவார்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைவார்கள் அப்படித்தான் என்று திருச்சபைக்கு புரிகிறேன் மகிமை உண்டாவதாக எதற்காக வாத்தியாக பிள்ளை கண்டைகிறார் எதற்காக உங்களுடைய பிள்ளைகளை அடிக்கிறார் உங்கள் பிள்ளைகள் மேன்மை அடைய வேண்டும் அவர்கள் எதிர்காலத்தில் நன்றாக இழுக்க வேண்டும் உயர்ந்த சாங்கத்தில் அமர வேண்டும் என்பதற்காகத்தான் வாத்தியார் இப்படி செய்கிறார் வேவனைக்கு மகிமை உண்டாவதாக இன்று ஊழியக்காரர்களும் அதை தான் சரியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் சண்டைகளாசிப்பவர்களும் அதைத்தான் செய்கிறார்கள் ஊழியக்காரர்களும் அதைத்தான் செய்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் மேல்மையடைய வேண்டும் தெய்வீக அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்றால் அதாவது அந்த நிலை நீங்களும் அடைவீர்கள் பிள்ளைகளும் அடைந்து கொள்ளும் மயின்று உண்டாவதாக அதாவது பழக்க வெற்றி பெறுகிறவர்கள் மேற்பது போல பற்றி பற்றி பற்றி அவர்கள் மேல்நிலைக்கு சென்று உயர்ந்த உத்தியோகத்தை பிடிக்கின்றது போல அதாவது ஒரு மனிதர் ஆவிக்குரிய தீர்வு பெற அதாவது கொடுக்கப்படுகிற உபயோக சட்டங்களை கவனித்து அவர்களை சரியாக கேட்டு அவர்களை கை கொண்டு நடக்கும்போது அவர் என்ன சொல்வார் எல்லாவற்றிலும் துயம்பெற்று வருவான் அருமையார் அவர்களுடைய மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் கிடைக்க போகிற பாக்கியம் என்ன என்றார் பரமேசன் மத்திலே நமக்கு இடம் அங்கிருக்கிற ஜீவ லட்சத்தின் கனியை நாம் சாப்பிட போகிறோம் அதற்காக தேவலுக்கு நன்றி ஆறியாவது மூன்றாவது ஆறு இருபத்தி நான்காவது வாக்கியத்தில் அந்த சம்பவத்தை பார்க்கின்றோம் அதாவது அவர்கள் இந்த சாக்கியத்தை இறந்து போனார்கள் என்று நாம் காணுகின்றோம் அங்கிருந்து துரத்துவிட்டார் மனிதன் தேர்தலுடைய கட்டளை நேரிடப்படுகிறார் அவர் அங்கிருந்து துரத்துவிட்டார் ஜீவ லட்சத்தின் கனியை அவர் புசித்துவிடக் கூடாது எந்த எண்ணையை அவர் வெளியேற்றிவிட்டார் பாவன் அந்த ஜீ லட்சியத்தின் கரிய புசிக்க வேண்டும் என்று அந்த கரிய வைத்திருக்கிறார் இந்த ரகசியத்தை நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோம் இந்த பூமியில் வாழ்கின்ற வரைக்கும் ஐயோ நான் பாதம் செய்ய மாட்டேன் ஒழுங்காக ஆறாத அங்கே கொடுக்கப்படுகிறது வேதமான உபதேசங்களை அங்கே போதிக்கிற போதனைகளை கவனமாக கேட்பேன் முதலுமானவனாக முதலு மாணவியாக அதாவது மேலே இருக்க வைத்திருக்கிறேன் நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற வயலாக்கி நமக்கு வேண்டும் பெருமையாக இயேசு மறித்தார் மறித்தார் இயேசு கல்வாடலி ஜீவனை கொடுத்தார் என்று இன்றைய கத்தலிக்காரர்கள் மற்றவர்களால் சிறைக்கு அந்த அவை நினை அவர்களை பார்த்தார் கொடுமை ஆட்சியை ஏற்றிருக்கிறேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் பிள்ளைகளே மரணம் மரணத்தின் மூலமாக மனிதர்கள் அடைக்கும் சிலாக்கியம் அடையும் சிலாக்கியம் மகாபெரிதாக இருக்கின்றது தான் சொல்லுகிறது ஒரு மனிதன் ஜெயம் பெற வேண்டும் அந்த ஜெயம் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் அந்த ஜெயம் இப்படித்தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது ஆட்டுக்குட்டியின் இரத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவ பாதையில் வரும்போது ஆறு முறை ஐயா சொன்னார்கள் அதாவது சிலுவை சிலுவை பற்றி மூன்று வகையான சம்பவங்களை சொன்னார்கள் மூன்று காரியம் அதுபடிய அந்த சிலுவை நபுவையே அதாவது சுமக்கிறது மாத்திர சிலுவையில் அறையப்படுகிற சம்பவமும் உண்டு தேவலுக்கு மகிமையும் உண்டாவது ஒரு சின்னம் சிலுவை என்பது அவமான சின்னம் அதாவது கொடிய பாதைகளை அறியக்கூடிய ஒரு சின்னம் சிலுவை என்ன நாம் காடுகள் என்றும் சாட்சியில் அதாவது இப்பொழுது பற்பலகமா இருக்கு போட்டார்கள் கொலை குற்றத்திலாகப்பட்ட தூக்கிறது நாங்கள் அந்தமான போயிருக்கும் போது அந்தமான் சிறையில் அதை பார்த்தோம் தேவனுக்கு மயிண்டதாக இப்பொழுது ரொம்ப நவநாரிகமாக வந்திருக்கிறது சேர்ல உட்கார்ந்து பட்ட தட்டியுடனே உடனே சாம்பலாக் அப்படிப்பட்டதெல்லாம் இப்பொழுது வந்திருக்கிறது தேவனுக்கு மயிமை அங்கிருந்த தண்டனை இல்லை என்றால் சிறுவை அவர்களை அதாவது அவமானமாக தொங்க வைத்து கேவலமாக உயர்ச்சி காலி உணர்ந்து என்னென்ன சொல்ல வேண்டுமோ அவ்வளவு சொல்லுகிற இடம் அதுவாக இருந்தது மய்மண்டதாக அறுபடியால் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலேயும் வாழ்க்கையிலேயும் பாடுகள் நெருக்கங்கள் வரும் இயேசு நிமித்தமாய் சிலுவையை சுமக்கிறது ஒரு சாதாரணமான காரியம் அந்த இயேசு சிலுவையை சுமந்து கொண்டிருந்த நாங்கள் சென்றோம் கொல்கத்தாவில் இருந்து கொலிகளால் இயேசு போன பாதை வழியே நாங்கள் நடந்தோம் ஒருவேளை இயேசு அந்த இடத்துல அவருடைய பாதம் பட்ட ஒரு பாதம் பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் எப்படியும் அதுவல்ல அதாவது அவைகளை நாம் போய் பார்க்கும்போது என்ன ஆயிட்டே என்றால் அந்த எங்களுடைய பாவங்களுக்காக இவ்வளவு பெரிய பாடுகளை பட்டியலாம் அது நடந்து போன பாதையெல்லாம் பார்க்கும்போது பக்க மாறி கல் அப்படியே கால்நடைகள் கல்வி பிடிக்கும் அப்படிப்பட்ட பொற்றல் பாதை நடக்கள் அவருந்தான் பிடிங்காக எனக்காக ஆதி மனிதன் இழந்து போனால் ஏழு ஆதி மனிதன் இழந்து போனால் ஜீவ லட்சியத்தின் கருதியை நாம் குசிக்க வேண்டும் அதை மறுபடியும் நமக்கு தர வேண்டும் வெளியே மனிதன் மறுபடியும் அதாவது உள்ளே சேர்த்துக் வேண்டும் இத்தனைகளையும் எ கண்காட்சிகளை பார்த்தார்கள் என்று அழகை பார்ப்பதற்கு ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கிறது அதாவது அங்குள்ள இயற்கை வளங்கள் அங்கே உள்ள எல்லாவிதமான பில்டிங் மற்ற காய்கறிகள் மனிதனுடைய அழகு அவர்கள் என்றால் இந்த என்ன என்ன சொல்லலாம் மஞ்சள் மாறியருடைய கலர்கள் நாம் எங்கே பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய சரத்திரங்களையே நோக்கி நம்முடைய இறுதிகள் நொறுங்கின நொறுங்கிறது மகிழ வேண்டாவதாக ஒவ்வொரு இடங்களிலே போகும்போது நம்முடைய இருதையம் அதாவது மெழுகியில் உருகிறது போல உருக ஆரம்பித்தது ஆண்டவர் ராஜதேவன் எனக்காக என்னுடைய மீறல்களுக்காக அல்லவா அவைகளை நான் நினைவு கூறுவதற்காக எதோ எடுக்கலாம் என்று பார்த்து எப்படியும் ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு கற்களை எடுத்துக்கொண்டு நான் வைத்திருக்கிறேன் வைத்து இது கிருஷ்ணமனை தோட்டத்தில் உள்ளது கொலகதாவது உள்ளது இது சபக்கடல் அங்கே சோதம் அழிந்த இடத்தில் உள்ளது இது மருவமலையில் உள்ளது என்கிறதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன் வைக்க வேண்டும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்றாலும் வழியில ஏழனேச அடைய வேண்டும் என்று விரும்புகிற இந்த பாதையில் நமக்கு மரணம் நேருவதா இருந்தாலும் அவைகளையும் வாக்கு தங்களுடைய வாழ்க்கை ஆட்டுக்குட்டியாளருடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி ஜெயித்தவர்களுக்கு பரதேசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசுக்கிய தேவன் கொடுப்போம் என்றார் அங்கே மனம் திரும்பிய கள்ளத்துக்கு தேவன் சொன்னார் நீ இன்றி என்னுடைய பரதேசையில் இருப்பா என்று சொன்னார் பரதேசையிலே பற்பல இடங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஆவியலை அடிக்கடி பார்க்கிறோம் அன்றைய நாமத்திற்கு பயமே உண்டாவதாக நான் ஒரு இசை அவர்களுக்கு அவைகளுக்காக நம்முடைய ஊழிக்காரன் மறித்து எங்கே சென்றிருப்பார் என்று ஒரு தியானம் எனக்கு இடம் மூன்று மணிக்கு வந்தது பெங்களூரில் வைத்து அப்படி வரும்போது தியானிக்கின்ற நேரத்தில் எனக்கு காண்பித்தார் அங்கே ஐந்து வகையான இடங்களை நான் கண்டேன் தேவலுக்கு மைமை உண்டாவதாக அதில் முதல் முதல் அதாவது பூர்ணமாக்கப்பட்ட பர்சுத்துவான்களுடைய ஆவியை அவர்கள் அங்கே ரெஸ்ட் நான் கண்டேன் அது உரே நேரமாக வரும்போது அங்கே ஆண்டவராய் ஏசுகிரிசு வருகிறதும் போகிறதும் இருக்கிறது நான் அறிந்தேன் ட்ரெயினில் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் என்று நான் சொல்லுகின்றோம் அதுல மினிஸ்டருமா வருகிறார் மற்றவர்களும் அல்லதான் வருகிறார்கள் எல்லாராலதான் வருகிறார் பஸ்ட் கிளாஸ் என்று சொன்னால் அதுல டூ டயர் தெரித்தர் மற்றும் ஆதரிக்க மாட்ட வேண்டியது எல்லாமே இருக்கு பல பிரிவுகளில் இருக்கிற போல ஒரே ட்ரெயின் தான் தேவனுக்கு மகிழ வேண்டாவதாக கருணாநிதி அவர்களே நாங்கள் அங்கு அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கும்போது பார்த்தோம் ஒரே ஆர்ப்பாட்டமா இருந்தது அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தார் அவரை கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள் அவரோடு சில வந்த பிரதிநிதிகளும் அவரோடு சேர்ந்து போனாரு மற்ற சாதாரண மக்கள் எல்லாம் அதே ட்ரைனில் தான் வேறு வேறு கமாண்ட்மெண்ட்ல இருந்தாரு இறங்கினாரு நாங்கள் ஒரு கமாண்ட்மெண்ட்ல இருந்து இறங்கினோம் தேவனுக்கு மகிழ்ச்சாவதாக கத்தர் சொன்னார் என்று என்னுடனே கூட நான் இருக்க அந்த நீ இருப்பாய் என்று அந்த மனிதனுக்கு சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அருமையானவர்களே இந்த நாள் கேள்வி மாண்டவராயிய தேவர் நம்மை திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றார் பேச்சபைதான் அந்த இடத்தை அடையப் போகிறது என்பதை நாம் அறிவோம் மைமை அறுபடியால் கற்க ஒரு புனிதமான தலைமை எழுப்பி அவர்கள் மூலமாக அந்த இடத்தை அடைவதற்குரிய சத்தியங்களை தேவனிடத்திலே நேரடியாக பெற்று தந்திருக்கிறார்கள் அதை நம்முடைய பிரதிநிதிகள் மூலமாக நாம் கட்டறிந்து வருகின்றோம் அன்று நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக நாம் இவைகளை கவனமாய் கடைபிடித்து நம்முடைய வயதில் ஒவ்வொரு வருடமும் இருக்கின்றது அறுபடியால் கடந்த ஆண்டிலே பாடபுணங்களை இந்த ஆண்டில் வந்திருக்கின்றோம் இதுக்கு இடையில் நம்முடைய வாழ்க்கை என்ன தேவனுக்கு மகிமை அதாவது வேதவாய்க்கம் சொல்லுகின்றது அதாவது அறையப்பட்ட என்னுடைய இரத்தினால மீட்பு பெற்றுக் கொண்டு நீங்கள் மறுபடியும் பாவம் செய்வீர்களானால் திரும்பவும் செலுத்தலை அறைகிறீர்கள் உங்களுக்காக செலுத்தப்படக்கூடிய வேறொரு பணி இல்லையே என்று தேவைய வார்த்தை சொல்லுகிறேன் அனைபடி இல்லாத அதாவது நான் பாடபண்டங்களை தியானிக்கின்றோம் ஆனால் கடந்த மாதமன்றங்கள் தியானித்தவரை நாம் ஆர்வம் அளிப்பிருக்கிறோமா நாம் அவருடைய வாழ்க்கை என்றால் ஆட்டுக்குட்டினுடைய ரத்தம் மாத்திரமல்ல அவருடைய சாட்சியின் வசனம் ரெண்டும் சேர்ந்துதான் ஜெயத்தை கொடுக்குமா அவனுடைய நாமத்திற்கு பயமே உண்டாவதாக அதாவது நம்முடைய ரத்தத்தினால நம்ம மீட்கிறார் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் அந்த தேவத்தை நாம் பூமியாக பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமா அதாவது அந்தவருடைய வாக்கின்படி நாம் வாழ்ந்து வாழ்ந்து சாட்சியாக வாழ்ந்து நம்மை காணும்போது இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் இளைஞர்கள் அதாவது திருச்சபையுடைய மக்கள் என்று காணத்தக்கதாக என்னுடைய சாட்சியும் வசனங்களும் வாழ்க்கையும் இருக்க வேண்டுமா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர்கள் தான் ஜெயம் பெறுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது நான் ஏற்கனவே கடந்த வாரம் சொன்னீங்க ஒரு நாள் அங்கு கொண்டிருக்கும் போது ஒருவர் ஒரு உயரமான இடத்திலே இப்படி ஒன்றை காட்டுகிறார் அது ஒரு கடி தானே பார்ப்பதற்கு ஒரு சவ மாறி எனக்கு தெரிகின்றது அதனால அது ஒரு கனி அதை அவர் கையில் வைத்திருக்கிறார் அதை வாங்குவதற்கும் பறிப்பதற்கும் நிறைய கைகள் அதற்கு நேராக நீட்டப்படுகிறது இப்படி இருக்கும் போது அவர்களை கொடுக்கவில்லை யாருக்கும் நீளமாக அவர் பக்கத்தில் போகிறது அதிலே அவர் வைக்கிறார் பார்க்க தலைமையாக தெரிகிறது அதை கொடுத்து சொல்லுகிறார் இதை புசிக்கிறவர்களுக்கு மரணம் இல்லை என்று சொல்லுவதாகவும் நான் கேட்டேன் அன்றவருக்கு மைனாவதாக அதில் அவர்கள் ஒரு பதவி கடித்து சாப்பிட்டுக் கொண்டார்கள் நாம் நினைக்கிறோம் நம்ம ஐயாவுக்கு கிடைத்திருந்தால் நமக்கும் கிடைக்கும் அது அவருக்கு தருவார்கள் நமக்கு என்று நான் அந்த நேரத்தில் எண்ணிக்கொண்டேன் அன்றைடைய நாமத்திற்கு மைமை அளபடி நாளே அன்றவருக்கு ஸ்போத்ரா அன்றவராசு கிறிஸ்து ஜெயம் பெற்றார் அவர் ஜெயம் பெற்றார் அவர் இப்பொழுது எங்க இருக்கிறார் என்றால் திராவிருடைய உலக இருக்கிறார் அப்படி நாளே அந்த ஜெயம் நமக்கும் உண்டு வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் வாக்கிய வாசிக்கும் போது அங்கே அவனுடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகின்றது நான் ஜெயம் பெற்று சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொண்டு ஆண்டவராக சொந்த உலகத்தில் மனிதனாக அவர் வாழ்ந்தார் மனிதனுக்கு எல்லா சோதனைகளும் அவருக்கும் என்று நாம் காடுகிறோம் மனிதனுக்கு என்னென்ன சோதனை உண்டோ அத்தனை சோதனையோ அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது ஒன்றும் அதாவது என்ன சொல்லக்கூடிய சாத்தான் சிலகாலம் அளரவிட்டு விலகி இருந்தான் மற்றபடி முழுவதும் அவன் பின்னாலே அலைந்திருக்கிறான் பிளாவினுடைய சுத்தம் செய்ய விடாது பிளாவுக்கு அடுத்த உட்கார விடக்கூடாது என்பதை செய்ய வேண்டும் என்று அவன் பின்னாலே அலைந்தான் என்று என்னென்ன சோதனைகள் உண்டோ அத்தனை சோதனையையும் கொண்டு வந்தான் கத்தனை என்ன சொல்லுகிறார் நான் ஜெயம் பெற்று என்று பிளாவினுடைய ஒழுங்கு சிங்காசனத்தில் போல ஜெயம் அங்கே வருவீர்கள் ஒருவர் ஜெயம் பெற்ற ஒருவர் நமக்கு முன்னாலே இருக்கிறார் அப்படி பூமியிலே இந்த திருச்சபை உருவாக்க எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்ற கொண்டு கருத்திருந்த சபை எழுப்பியிருக்கிறார் அதுபடினால நமக்கும் அந்த பங்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அதற்காக நான் தேவனை துவக்கிறேன் மய் அறுபடியால் தேவடைய பிள்ளைகளே இதை பற்றி நான் விரிவுபடுத்தினால் போய்கொண்டே இருக்க அவ்வளவு காரியமாக இது இருக்கிறது அறுபடனாலே ஆதி மனிதன் இழந்து போன அந்த நிலையே அது ஆதிமணி துரத்தப்பட்டான் ஜீவ லட்சியத்தின் கனியை புசிக்க கூடாது என்று அவன் துரத்தப்பட்டான் பாலம் செய்தபடினால் மேர்தல் செய்தபடினா தேவன் நம்மை மேல் மனுமக்கு மேல் இலக்கம் கொண்டு அவருடைய குமாரனை அனுப்பி அந்த ஜீவ லட்சியத்தின் கனியை நமக்கு தருவதற்கு அவருடைய குமாரனியை பலியாக கொடுத்து விட்டார் என்று நாம் காணுகிறோம் அவருடைய பலியின் மூலமாகத்தான் நமக்கு அந்த மீட்பு உண்டென்பதை கத்தனை அறிந்து அப்படி செய்தார் அதற்கு அழகாண்டவருக்கு நன்றி தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மய்பு உண்டாவதாக கூடி வந்திருக்கிற பிள்ளைகளே நாம் ஒரு விசை நம்முடைய தாயின் வைப்பிலே பிறந்தோம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஜென்ம சரீரமாக தாய் கோப்பகளுக்கு பிறந்த நாம் ஒருபோதும் ஒரு காரியத்திலும் நாம் ஜெயம் பெற ஆனால் ஜெயம் பெற்றவரால் நான் மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் ஜெயம் பெறுவோம் என்று ஒன்றியவான ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தில் அப்போ யோ எழுதுகிறத நாம் காடுகிறோம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனுக்கு மகிமை உண்டானதாக தேவனால் பிறப்பிக்கப்படுகிறது உலகத்தை ஜெயிக்காது தேவனால் பிறப்பிக்கப்படுகிறது உலகத்தை ஜெயிக்கும் ஏனென்றால் தேவன் ஜெயம் பெற்றவர் அவர் ஜெயம் பெற்ற ஜெயம் பெற்றவர்களுக்கு இடத்துல இருக்கிறார் அவரால் நாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறான் அவருடைய பிள்ளைகளாக நமக்கு ஜெயம் உண்டு இந்த உலகத்திலே பாதிகளை வழங்குகிற மனிதர்கள் ஜெயம் பெற என்று விரும்பினால் ஜெயம் பெற முடியாது என்று சொல்லுவார்கள் அப்படித்தான் நாங்கள் கடந்த காலத்தில் பிரயாசப்பட்டோம் தேவரிக்கு மழைவே நான் அந்த அந்த புனித வாழ்க்கை பெறுவதற்கு எத்தனையா தீர்மானங்களை பண்ணிடு இந்த திருச்சபையை காணுவதற்கு முன்னால் இந்த வழியை திறந்து இன்று நீ போய் சொன்னால் உன்ன அழிப்பேன் என்ற திருவிழாவை இன்னொரு எனக்கு சொல்லுகிறது போல நான் சொல்லியிருக்கிறேன் போது அநேக முறை என்னுடைய சோட்டில் நானே அடித்திருக்கிறேன் எனக்கு அவமானம் உண்டாக செய்ய வேண்டும் என்று ஆனாலும் ஜெயம் கிடைக்கவில்லை தேவனுக்கு மைமே கிடைக்கும் என்றால் தேவனால் தேவனால் பிறப்பிக்கப்படும் போது தேவனால் பிறப்பிக்கப்படும் போது அவர்கள் ஜெயத்தை பெறுகிறார்கள் ஆண்டவருக்கு மயிமை மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் அல்லவா ஆவினாலும் பிறக்காத ஒருவரும் உலகத்தை ஜெயிக்கவே மாட்டார்கள் பார்ப்பதற்கு நீதிமன்ற்கள் போல் வெளியே தெரியலாம் ஆனால் ஒரு உள்நிலையில தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் போது அவர்கள் வீழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள் அறுபடியால் ஜெயம் எப்படி என்றால் தேவனால் பிறந்தவர் ஜெயம் வருவார் கட்டணு மைமந்திர ஜெயம் வராது ஜெயம் தேவனால் உண்டாகும் என்று சங்கீதக்காரன் தாவது ராஜாவும் சொல்லியிருக்கிறார் தேவனுக்கு மைமே உண்டாவதாக அறுபடியால் இன்று ஆண்டவர் உங்கள் மத்தியிலே காலையில் உணர்த்தி சொல்ல இயேசுவின் மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க போகிற இடம் என்ன என்றால் பரவேசு பரவேசு என்றால் ஆதி மணி ஆகிய வைக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தை போன்ற ஒரு அருமையான வாழ்க்கைக்கு மகிமை உண்டாவதாக அங்கேதான் அந்த ஜீவ கனி இருக்கிறது அதை நமக்கு தரப்போகிறார் அந்த கலரை பார்த்து சொன்னார் நீயும் என்னோடு பரதேசிலே வருவாய் என்று அன்றவருக்கு மகிமை அதைத்தான் சிலர் சொல்லுகிறார்கள் அந்த கள்ளர் ஞாபகம் பெறவில்லை ஒன்றும் பெறவில்லை அவனுக்கு பிரதக் கொடுப்பம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா என்று உலகத்தில் நாடோடிகளாய் அழைகிற சில ஓடியக்காரர்கள் பிரசங்கப்படிக் கொண்டே அழைகிறார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் சொல்லுகிறோம் அவன் ஞான ஸ்நானம் பெற்று இடையில பின்மாறி போன மனிதன் என்று நாம் சொல்லுகின்றோம் அப்படினால்தான் அவனுக்கு ஆண்டவரை என்று அவர் சொல்லவும் அதாவது ஒரு அவருக்கு ஒரு ராட்சியம் உண்டு என்று அறியக்கூடிய அறிவுலாம் அவனுக்கு இருந்திருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இருசத்தாலும் யோகதான் கிட்ட சுற்றுப்புறத்தாலும் அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே யோகான இடத்துல ஞானஸ்தானம் பெற்றார்கள் ஞானஸ்தானம் பெற்றவன் தான் தேவனுக்கு மகிமே உண்டாவதாக அந்தபடியால் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு அவன் அந்த பரதேசை அடைந்து கொண்டான் என்று நாம் காணுகிறோம் இயேசுவின் மரணத்தினால் அடகு பிதாவாகிய தேவன் அதனால் மறுபடியும் மனக்குலத்திற்கு இந்த மீட்பை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தபடியால் தம்முடைய குமாரனியை தத்தமாக செய்து தன்னுடைய குமாரனை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொல்படி கேட்டு பாவமனிப்பாய் இரட்சிப்பை பெற்று உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் புனித தன்மையோடு வாழ்ந்து உலகம் மாசம் சாற்று நம்மிடத்தில் வரும் அவைகளை நாம் ஜெயித்து ஜெயவீரர்களாக வாழும்போது நமக்கு அந்த பரதேசை கொடுப்போம் என்று சொல்றேன் அந்த கடனுக்கு சொன்ன வார்த்தை நமக்கு தான் தேவனுக்கு வாய்ப்பே நின்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் நாம் தேவனோடு அமரப்போகிறோம் அந்த மேலான பாக்கியத்தை இயேசுவின் மரணத்தின் மூலமாக நாம் அடைந்திருக்கிறோம் அதை காத்துக்கொண்டு அந்த பாதையில முன்னேறுவோம் கற்றோருடைய எல்லா கிருமைகளுக்காகவும் நான் தேவனை சோதித்துக் கொண்டு எழுச்சோனாம்